नमो சச்சிதானயஷிணாத்தேதாவே मुनिम् யனோ வேஜாஸே முஷோத்தமசிரே சவஸ்தம் நருச்சியத்தை ஜன்மஜரா சோமபோமோரு ஜித்புரு சியோஜய சத்தியா சாத்வா பதி சோமபோமாக புருஜித் புருஷோத்தமாக வினய இனி ஜயங்கிற நாமத்துக்கு அர்த்தம் பார்க்கணும் சமஸ்தனூத்தி ஜயதி ஜஹா பிரபஞ்சத்தையே ஜெயிக்கிறார்னு அர்த்தம் அதாவது பகவானுடைய கட்டளையை மீறி யாரும் செயல்பட முடியாது எல்லாவற்றிலும் அவர் தான் மேலோங்கி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஜயஹா சமஸ்தானி பூதானி ஜெயத்தீ தி ஜெயஹா அதான் அதிசயத்தே ஜெயத்திங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கார் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கார் உள்ளும் கடந்தும் இருக்கார்னு கடவுளுக்கு சொல்கிறோம் இல்லையா ஆக எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார் அதனால் அவருக்கு ஜெயஹான்னு பேர் சரி அடுத்தது சத்யசந்த சத்தியாக சந்தா சங்கல்பா அசிய சத்தியசந்தா சத்யசங்கல்பா இது ஸ்ருத்தே அதாவது பகவானுடைய சங்கல்பம் ஒரு நாளும் வீண் போகாது சந்தகாங்கிற சப்தத்துக்கு சங்கல்பகான்னு அர்த்தம் சொல்கிறார் சத்திய சங்கல்பா பகவான் ஒரு தீர்மானம் பண்ணினார்ன்னு சொன்னால் இந்த தீர்மானம் பண்ணுறதெல்லாம் நம்ம கர்மாவை பொறுத்திருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லாட்டி பகவானுக்கு தோஷங்கள்லாம் வரும் வைஷமிய நைர்கிருண்ய தோஷகா சொல்லி பிரம்மசூத்திரத்தில் பெரிய விசாரமே இருக்குது அதாவது பகவானுக்கு பக்ஷபாதம் கிடையாது ஆக அவருடைய அவருடைய இச்சப்படி ஸ்வேட்சையாக என்னவெனாலும் விளையாடின்ட்டுருக்கிறது நம்மளை நம்மளெல்லாம் மனுஷர்களெல்லாம் படைத்து இஷ்டத்துக்கு அவர் விளையாடுறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னால் அவருக்கு அவரை நம்ம பகவானாகவே நினைக்க முடியாது ஆகையினால் அவருக்கு பக்ஷபாதங்கள்லாம் கிடையாது ஆனால் அவர் பண்ணுற சங்கல்பங்கள்லாம் நடக்கும் நம்ம பண்ணுற சங்கல்பங்கள் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் பகவானுடைய சங்கல்பங்கள் ஒரு நாளும் வீண் போகாது அதனால் நம்ம பகவான்கிட்ட எதையுமே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணால் அவரோட அனுகிரகத்தை கேட்கணும் அதை நம்ம வழக்கமாக பண்ணுறோம் அனுகிரகம் பண்ணு நான் ஒரு பிளான் பண்ணினா கூட அந்த பிளானில் பகவானோட பிளான் இல்லைன்னா அந்த பிளான் நடக்காது ஆஹ் நம்ம ஒரு பிளான் பண்ணி காரியம் நடந்ததுன்னா அது பகவானோட பிளானில் நடந்ததுன்னு சொல்கிற வழக்கம் ஆகவே சத்தியசந்தான்னு சொன்னால் சாரணம் அவன் சத்தியசந்தன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொன்ன வார்த்தை மாறாதவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் இங்கே பகவான் நினைச்சது நடக்கும் பகவான் நினச்சது தான் நடக்கும் காலம் என்ன நினக்கிறதுன்னு நினைக்க தெரியாது நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ எல்லோருமே ப்ரொடிக்ஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி இருக்க போகிறது எப்படி இருக்க போகிறது வாழப்போகிறோமா எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம் எதுவும் தெரியாது அதை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது சொல்ல போனால் இந்த சூழ்நிலையில் எப்படி நினைக்கணும் ஒரு ஒரு க்ஷணத்தையும் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வாழ்ந்தால் வாழ்க்கை கிடைச்சா இன்னும் நல்லா தர்மமாக வாழ்வோம் கிடைக்கலேன்னு சொன்னாலும் சரி பகவானை சரணாகதி பண்ணி அவரோட அவரை சேர்ந்துருக்கிறது சந்தோஷம் தான் நமக்கு ஆகையினால வாழ்கிறத்துலையும் நமக்கு ராகத்வேஷம் இல்லை சரீரத்தை விடுறதுலேயும் ராகத்வேஷம் இருக்கக்கூடாது அதுதான் ஒரு ஒரு ஆத்தியாத்மிகத்தில் இருக்கக்கூடியவனுடைய விறத்தியாக இருக்கணும் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவனுடைய எண்ணம் அதுவாகத்தான் இருக்கணும் அந்த அர்த்தகாமத்தில் ருச்சி இருக்கிறவனுக்கு இதெல்லாம் துக்கமாக தான் இருக்கும் ஆனால் தர்மத்துலேயும் ஈஸ்வர பக்தி தத்துவ விஷயங்கள் இதில் இருக்கிறவனுக்கெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணுறது சுலபம் இந்த மாதிரி சூழ்நிலையை அவனால் வந்து எதிர்நோக்கிறது ரொம்ப சுலபம் அவன் ஷரீரத்தையே ஒரு பிரசாதமாக நினைக்கிறான் இது இந்த சரீரம் வந்து நான் பண்ணின பூர்வ கர்மாவுக்கு கிடைச்ச பிரசாதம் நம்ம நிறைய நினச்சி பார்த்தா தெரியும் நமக்கு எவ்வளோ சௌரியமாக இருக்கும் கண்ணு தெரியாதவர்கள் காது கேட்க முடியாதவர்கள் மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் நடக்க முடியாதவர்கள் இவர்களெல்லாம் நினச்சி பார்த்தா நமக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குது கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்கிறா இல்லையா உனக்கு இருக்கிற நல்லதெல்லாம் நினச்சிப்பார் இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு ஊருக்குறு புலம் என்று இருக்கிறத விட என்ன இருந்த பகவான் சிருஷ்டியில் என்ன நடந்தாலும் சரி அது அவருடைய சங்கல்பம் எப்படி நடக்கணுமோ நடக்கட்டும் அவருடைய சங்கல்பம் எதுவும் வீண் போக ஆகையினால் ப்ரெடிக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரடிக்ஷன் பண்ணுறதுக்கு பர்பஸ் வேணுமே யோசிச்சு பாரு ப்ரெடிக்ஷன் எதுக்கு பண்ணணும் ப்ரடிக்ஷன் பண்ணுறதுனால என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணால் என்ன பண்ண போகிறோம் ப்ரடிக்ஷன் பண்ணி லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வச்சுப்போமே ப்ரெடிக்ஷன் பண்ணி லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகலேன்னு வச்சுப்போம் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகலன்னாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆனால் என்ன பண்ண போகிறோம்னு இப்போ தெரியணும் இல்லையா அது புத்திச விவேகமாக அவிவேகமா அது எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி எக்ஸ்டெண்ட் ஆகலன்னாலும் சரி இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இருக்கணுமோ சந்தோஷமாக இருப்பேன் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஐ ஆம் ஹாப்பி எக்ஸ்டண்ட் ஆகலைன்னாலும் ஐ ஆம் not unhappy. Happy, சந்தோஷமாக இருப்போம் அப்படி ஒரு மனோபாவம் எல்லாருக்கும் இருக்கணும் அதுதான் ஆன்மீகம் ஆகா சத்தியாகா சத்தியாகனா ஒரு நாளும் பொய்ச்சி போகாது பகவானுடைய சங்கல்பம் அதாவது இந்த சந்த சத்யசங்கல்போ ஹியம் தேவகான்னு சொல்லி கடோபருஷத்தில் ஆதிசங்கரர் சொல்லுவார் யமதர்மராஜாவை பார்த்து ஏன்னா யமதர்மராஜா வந்து நச்சுக்கேசுக்கு எல்லாம் கொடுக்குறேன் பார் இந்த இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் தேவலோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்குறேன் எல்லாத்தையும் எடுத்துக்கோ ஆத்ம வித்தியை மாத்திரம் கேட்காதே அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஆச்சாரியர் சொல்லுவார் நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் இதை வச்சு நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஐயம் சத்தியசங்கல் போஹி தேவஹா அப்படின்பார் ஐயம் தேவஹா ஐயம் தேவஹான்னா யமதர்மராஜன் ஐஎம் தேவஹா சத்தியசங்கல்பகா தேவன் இல்லைவா அவன் சொன்னால் நடக்குமே அப்படின்பார் ஆனால் நஜிகேஷன் அதை வேண்டாம்பா நீ என்னவோ சத்திய சங்கல்பம் நீ நினச்சதெல்லாம் கொடுத்தாலும் சரி எனக்கு வேண்டான்னு விடுவான் ஆனால் அங்கே சொல்லுவார் அதே மாதிரி இங்கேயும் சத்தியசங்கல்பகா பகவான் தான் அவர் சங்கல்பம் பண்ணியிருக்காருனா அந்த சங்கல்பம் வேணா போகாது அதனால் அவரோட சங்கல்பம் என்னங்கிறது நமக்கு தெரியவும் தெரியாது தெரியணும்னு அவசியமும் இல்லை நீ எப்படி நடத்துறையோ நடத்து ஏன்னா அதை வந்து நாங்கள் தெரிஞ்சிக்கிறதுல என்ன எப்படி இருந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கணும்னு நாங்கள் தீர்மானம் பண்ணியாச்சு நீ எப்படி கொண்டு போனாலும் சரி மேலே கொண்டு போனாலும் சரி கீழே கொண்டு போனாலும் சரி கொண்டு போனாலும் சரி எப்படி கொண்டு போனாலும் சரி உன்னுடைய சரணார விட போகிறதில்ல சரணார விந்தம்ங்கிறது நத்திங் பட் ஞானம் வேல்யூஸ் அண்ட் விஸ்டம் இங்கிலீஷில் சொன்னால் ஒரு கால் வேல்யூஸ் இன்னொரு கால் விஸ்டம் அதுதான் பகவானுடைய சரணம் சரணம் पवित्रं, विततं, पुराणं, ஏன पूतस्तरति துஷ்கிருதானி तेन பவித்திரேன சுத்தேன பூதா அதிப்பாப்மா நமரா தித்தரேமா அதித்தரேமன்னு வேதமே சொல் பகவானுடைய சரணத்தை நினச்சிண்டு நாங்கள் எப்போ ஏற்பட்ட துக்கத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவோம் ஓவர் பவர் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி இருக்குது வேதத்துலேயே இந்த மந்திரங்கள்லாம் இருக்குது அதி பாப்மானம் அராத்திம் தரேம ஆஹ சத்யசங்கல்பா சத்தியாக சந்தா சங்கல்பா அசி இது சத்யசந்தா சத்யசங்கல்பாங்கிறதுக்கு பிரமாணம் சொல்கிறேன் சத்யசங்கல்பா சாந்தோகி உபனிஷத் எட்டு ஒன்று அஞ்சில் சொல்லியிருக்கு பகவான் சத்யசங்கல்பஸ்வரூபமாக இருக்கிறார் கல்பனர்த்தம் நினைக்கிறது சங்கல்பன அனர்த்தம் நன்றாக கல்பிக்கிறது உண்டாக்குறதுன்னு அர்த்தம் நன்றாக உண்டாக்குறது அவர் உண்டா கார் பண்ணுற காரியம் எதுவும் வீண் போகாது பகவான் சிருஷ்டியில் அவர் திட்டமிட்டது தான் நடக்கும் ஆக நம்ம சமஷ்டி பிராரப்தம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதுதான் சமஷ்டி பிரார்த்தம் உலகம் முழுக்க எத்தனை புண்ணியம் இருக்குது எத்தனை பேர் சேர்ந்து எத்தனை புண்ணியம் பண்ணிருக்கான் எத்தனை பேர் சேர்ந்து எத்தனை பாவம் பண்ணியிருக்கான்னு என்ன கணக்கு போடுறது ஒரு ஒரு பிளேன்லேயோ ஒரு பஸ்லேயோ ஒரு ட்ரெயின்லையோ நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நம்ம புண்ணியம் பார்ப்போம் இண்டிவிஜுவலாக இருக்குது ஆனால் அந்த ஹோல் வண்டியில் அத்தனை பேரோட புண்ணியம் பார்ப்போம் இருக்கே அதெல்லாம் கணக்கு போட வேணுமா வேண்டாமா பாப்பம் அதிகமாக இருந்தால் லையில் ஆகலாம் அது மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிற டிரைவர் இருக்கானே பைலட் இருக்கானே பைலட்டோட ஸ்பௌஸ்னு சொல்லுங்கோ ஒய்ஃபுன்னு சொல்லுங்கோ அவன் ஃபேமிலி குழந்தைகள் அவனுக்கு கர்மாவுக்கு அப்பா போகணுன்றதுன்னா அந்த கர்மா வந்து அது பலமாக இருந்துன்னு வச்சுக்கோங்கோ பிரபலமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க அதனால் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகலாமே அதெல்லாம் கனெக்டட் எதுவுமே எப்படி கனெக்ட் ஆகியிருக்கு தெரியாது ககனா கர்மனோ கதிகி அதனால் பேசாமல் அமைதியாக நமக்கு ரொம்ப புத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அனாவசியமாக கவலை இது பண்ணிக்க பிகு பண்ணிக்கப்படாது அதனால் பேசாமல் அழகாக பகவான் சொன்னபடி வாழ்ந்துட்டா சத்யம் வத தர்மஞ்சர ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் ஸ்ரீயா தேயம் ஏஷ ஆதேச உபதேச இம்ப்ளிசிட்லி ஓபே ஒழுங்கா இரு மனுஷ் திருக்குறளில் தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிறார் மனு ஸ்மிருதியில் தர்மத்தையே கடைப்பிடிக்கணுங்கிறதுக்கு அவ்வளோ காரணம் சொல்கிறார் மனு திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து சொல்கிறார் வான் சிறப்பு நீத்தார் பெருமை சொல்லிவிட்டு அரண் ஆரம்பிக்கிறார் இவர் எடுத்தவுடனே ஆசையை ஒழுங்குபடுத்தணும்னா தர்மம் வேணுங்கிறார் மனு இல்லை ராத்திரி முழுக்க தான் மைண்டில் ஓடின்ற மனசில் இதே ஆஹா தர்மோ ரக்ஷதி ரஷ் அதனால எல்லோரும் சேர்ந்து புண்ணியம் பண்ணுங்கோ பண்ணுங்கோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் புண்ணியம் பண்ணால் சோறு கிடைக்குமான்னு கேட்பான் நம்ம ஊரில் என்ன பண்ணிப்பாரேன் சோறு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அப்புறம் பேசுவோம் முதல்ல நீ புண்ணியம் பண்ணு உக்கார் உட்கார் நூற்றி எட்டுதில் ஓன் நம்ம நாராயணாய சொல் இல்லாட்டி ஓன் நம்ம சிவாய சொல் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஆனால் நீ நம்பிக்கையோட சொல்லணும் இருக்கட்டும் ஆஹ சத்யசங்கல்பா சய வினயோஜய சத்யசந்தா சத்தியசந்தன் சொன்னால் சொன்னபடி செய்கிறவன் அர்த்தம் அவன் வந்து போய், ஒரு நாளும் போய் பேச மாட்டான் அதனால தான் எல்லாரையும் சத்தியசந்தன் ஹரிஷ்சந்திரன் மாதிரி நீ பெரிய சத்தியசந்தனா அப்படின்னு கேட்குறது உண்டு ஆஹா சத்யசந்த சத்தியத்தை சமயக்கு த தது திரியதே இப்படிலாம் சொல்லணும் சத்தியத்தை நன்றாக பிடிச்சுன்னு இருக்கிறவன் அர்த்தம் அதனால்தான் வேதத்தில் அவ்வளோ தூரம் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் சொல்கிறது சத்தியேன வாஜுராவா தீ இல்லை என்ன சொன்னாலும் எங்கெல்லாமோ போகிறது பாருங்க மைண்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் பீஷாஸ்மாத் வாத்பவத்தேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு அதே வேதம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறதுன்னா சத்தியத்து கட்டுப்பட்டு தான் காத்து ஈசர் தான் ஆதித்யோ ரோச்சத்தை சூரியன் சத்தியத்து கட்டுப்பட்டு தான் உதிக்கிறாரான் சத்யனா தித்யோ ரோச்சதை திவி சத்யம் வாஜப் பிரதிஷ்டா பொய் பேசாதவனைத்தான் மக்கள் நம்புகிறார்கள் பொய் பேசுகிறவனை மக்கள் உண்மையாக நம்புவதில்லை என்ன தர்மராஜாட்ட கேட்குறாரே பீஷ்மர் தர்ம எதிர்ஷ்டரா நீ சொல்லு அவன் போயிட்டான் அஸ்வத்மன் அப்படின்னா அவருக்கு இன்னும் பண்ணுறது ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டாருங்கிற எண்ணம் பலமாக இருக்கு யாருக்கு இவருக்கு பீஷ் துரோண இருக்குது அதனால் தர்மராஜாவோடய தேர் ஒரு ஒரு ஒரு அடி ஒயசத்தில் போயிட்டுருந்து தான் சக்கரமே கீழே பதியாமல் இருந்துதான் என்ன இது சொல்லுவா எனக்கு கம்ப்ளீட்டாக ஞாபகம் இல்லை ஆமான்னு சொன்னாராம் துரோண இவர் யுதிஷ்டர் உடனே சக்கரம் ஒரு அடி கீழே போயிட்டு ஏன்னா அவரை ரொம்ப நம்பி கேட்டார் அஸ்வத் ஹாமன் அதே நேரம் அஸ்வத் ஒரு யானையோட சண்டை போட்டுட்டுருக்கான் யார் பீமன் அஸ்வத் ஒரு யானையோட சண்டை போட்டுட்ருக்கான் ஆகையினால இது எப்படியாவது அதை பண்ண பார்க்குறாங்க ஆனால் அஸ்வத்மன்ங்கிறது இவரோட பையனுக்கும் அஸ்வத் பேர் ஆனால் அஸ்வத் யானையை அடித்து கொண்டுட்டான் யார் பீஷ்மன் பீமன் அப்போது அஸ்வத் தாமா அதாவது கொஞ்சம் பொய்யிலையும் கொஞ்சம் உண்மை இருக்கணும் அதுக்காக வேண்டி அவள் அந்த அஸ்வத்மன்கிற அஸ்வத்மா ஹதா சொல்லிவிட்டு மெதுவாக சொன்னாரான் குஞ்சரகா குஞ்சரகனா யானை அதனால தான் எதுக்கு சொல்கிறேன் அவனை சத்தியசந்தன் நம்பியிருக்கார் யார் திரோணாச்சாரியர் எல்லாம் நமக்கு நல்ல லெசன் கிருஷ்ணர் இதை வந்து என்ன பண்ணுறார் நீ சொல்லித்தான் அவனு இல்லைன்னு அவரை கொல்ல முடியாது வேறு வழியே கிடையாது பொய் சொன்னால் தான் பொய் சொன்னால் தான் அதை பொய் சொல்கிறத பொருந்த சொல்லுன்னா சொல்கிறாங்க இல்லையா சில பேர் பொய் சொல்கிறதுக்கு தெரியல பாருவனுக்கு அப்படிம்பான் பொய் சொல்கிறதுக்கு கூட தெரியணும்னா அதெல்லாம் விஷயம் வேறு இங்கே வந்து பகவான் சத்தியசங்கல்பா அதனால் பகவான் வந்து நம்ம கேட்டால் பிறந்தோம் நம்ம கேட்டு பிறக்கலை ஒரு ஒரு நாளும் இந்த சரீரத்தில் இருக்கிறது நம்ம கேட்டால் இருக்குது நம்ம கேட்டதுனால இருந்துவிட முடியுமா இல்லை கேட்டதுனால் போயிட முடியுமா இல்லை எனக்கு ரொம்ப தாங்க முடியல இந்த லைஃப் எனக்கு பிடிக்கலை இது இந்த பாடியிலேருந்து என்ன ரிமூவ் பண்ணிவிடும் இப்படின்னா உடனே கொடுத்துருவாரா இல்லை இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ப்ளஸ் பண்ண நூற்றம்பது வயசானாலும்னு சொன்னால் கொடுத்துருவாரா எதா நம்ம கையில் இருக்கா என்ன ஆஹா சத்தியசங்கல்பா வினயா ஜெயா உண்மையான சங்கல்பம் உள்ளவர் இவர் ராதாகிருஷ்ணசாஸ்திரியோடய புத்தகத்தில் அவரது திட்டங்கள் சங்கல்பங்கள் என்றும் நிறைவேறிவிடும் பகவானுடைய சங்கல்பம் என்றைக்கும் நிறைவேறிவிடும் அதனால்தான் இப்போ வந்து இப்போ பிரைம் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அவர் என்ன பண்ணுவார் என்ன டிசிஷன் எடுத்தாலும் சரி நம்ம ஊரில் அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க ஏன்னா டெமோக்ரஸி அதனால் என்ன பண்ணுவார் பகவானை நினச்சிட்டு தான் அவரும் டெசிஷன் எடுப்பார் என்ன டெசிஷன் எடுத்தாலும் சரி பகவான் அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் ராஜாவுக்கு என்ன அவர் ஹியூமன் தானே அவர் பகவானோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தான் இந்த தண்டத்தை உட்காந்து இந்த சீ போது அந்த சீட்டில் உட்காடுற போது அது பகவான்கிட்ட உட்காந்து பணிவாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு பாவனையோடு தான் இருக்கணும் இந்த ஹியூமினிட்டி வேணும் அவருக்கும் அதனால ராஜா வந்து மகாவிஷ்ணுவுக்கு சமானம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற போதே அவரை மகாவிஷ்ணுவாக நினச்சி தான் பண்ணுறோம் கல்யாணத்தில் மாப்பிள்ளையவே மகாவிஷ்ணு நினச்சி பொண்ணை கொடுக்குற போது ராஜ்யம் ராஜ்யம் பட்டாபிஷேகம் பண்ணுற போது அவரை எப்படி நினச்சி நம்ம பண்ணுவோம் இதான் திட்டங்கள் சங்கல்பங்கள் என்றைக்கும் நிறைவேறிடும் அந்த பொய்யாக போனதில்லை அதுக்காக அவர் சொல்கிறார் ராமோதிர்நாபிபாஷத்தை ராமன் வந்து முதல்ல பேசினதை மாற்றி பேச மாட்டானான் இராமாயணத்தில் ரெண்டு பதினெட்டு முப்பதில் இருக்குது அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் சீதே சல சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்சிருத்திய என்னோடய உயிரையும் சீதையாகிய உன்னையும் லக்ஷ்மணனையும் இழக்க நேரினாலும் நான் சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன் அப்படின்னு ஆர்டியோ சொல்கிற சுக்ரீவன்ட்டியோ அவர்கிட்டையோ சொல்கிறாரோன்னு நினைக்கிறேன் எப்படி தெரியாது இது எந்த காண்டக்ட் ரெண்டு ரெண்டாவது இது தானே போட்டிருக்கு மூணு மூணு பத்து பதினெட்டு போட்டிருக்கு ஆக சத்தியாக சந்தாக சங்கல்பகா அசை இது சத்யசங்கல்பகா இது ஸ் இதெல்லாம் தியானம் பண்ணணும் இந்த சத்தியசங்கல்பகாங்கிற வேர்டை நம்ம மெடிடேட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் புரியும் சில நாமங்களெல்லாம் நம்ம நன்றாக தியானம் பண்ணினால் இந்த அர்த்தத்தை எல்லாம் பாஷ்யங்கள் எல்லாம் வியாக்கியானத்தை படிச்சுட்டு அது தியானம் பண்ணால் புரியும் பகவான் எப்படி சத்திய சங்கல்பஸ்வரூபமாக இருக்கிறார் நம்ம சங்கல்பங்கள்லாம் நிறைவேற அதுதான் முதல்ல சொன்னேன் நம்ம சங்கல்பங்களுக்கெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் தெரியாது ஆனால் ஈஸ்வர சங்கல்பம் எப்படியோ அதனால தான் பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஈஸ்வர சங்கல்பானுசாரம் எல்லாம் நடக்கட்டும் அவர் சங்கல்பத்துக்கு நம்ம நமஸ்காரம் ஆயிடுவோம் அவ்வளோதான் அடுத்து தாஷார் தாசம் தம் அஹதி தாஷார் தாஷார் குல உத்வத் தாஷாஹாசாங்கிறத்துக்கு தானம்னு அர்த்தம் சொல்கிறார் தம் தாஷாருகா அதாவது பகவானுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம் வச்சுக்கோங்க பழங்களை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுறோம் கீதையில் பகவான் சொல்கிறார் பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகரிதம் அஷ்னாமி பிரயத்தாத்மனா எங்கிட்ட கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணுறான் பழத்தையோ புஷ்பத்தையோ ஏதோ பண்ணி சமர்ப்பணம் பண்ணால் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேங்குறேன் ஆக பகவானுக்கு நாம் எதை கொடுத்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அதாவது அதனால தான் நம்ம வந்து தானம் கொடுக்குற போதே தானம் வாங்குகிறவனை கடவுளாக நினச்சி கொடுக்குறோம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது என்ன சொல்கிறோம் மகாவிஷ்ணுஸ்வரூபாய பிராமணாய துப்பியமகம் அதனால தான் சொல்கிறோம் இந்திரப்பிரியதாம் வருண பிரியதாம் அப்படி தான் சொல்கிறோம் மனுஷிய பிரியதாம் உங்கள் தாத்தா பிரியதாம்னா சொல்லி கொடுக்குறோம் என்ன ஓ மனைவிக்கு இது பிடிக்கட்டும் அப்படின்னா கொடுக்குறோம் எதை கொடுத்தாலும் சரி அந்தந்த சுவாமியை சொல்கிறோம் ஆதி குரு பிரீயதாம் விநாயக ஃப்ரீயதாம் உனக்கு நான் கொடுக்குறதன் மூலம் விநாயகருக்கு திரு திருப்தி கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த ஒரு ஆட்டிடியூட் இதெல்லாம் தான் தர்மங்கிறோம் ஆக தாஷாருகான்னா என் அர்த்தம் நாம் சமர்ப்பணம் பண்ணுறதை ஏற்றுப்பதற்குரியவர் பகவான்னு அர்த்தம் அதனால தான் நம்ம எதை கொடுத்தாலும் சரி இப்போ மக்கள் சேவையே மகேசன் சேவைங்க மகேசன் சேவை என்பது என்ன மக்கள் சேவை ஜனங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம்னா பகவான் அவர்கள் ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் தானம் பண்ணுறோம் கஷ்டப்படுறாங்கங்கிறதும் சொன்னாலும் சரி ஆக ஏழை ரூபமாக இருக்கிறது யார் பகவான் பணக்கார ரூபமாக இருக்கிறது யார் பகவான் நமக்கு எல்லாம் பகவான் தானே அங்க இங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமாக இருக்கார் பகவான் அந்த ஆட்டிடியூட் அவன் துக்கப்படுற அவன் அல்பமான ஆள் அவனை போய் கடவுளுங்கிறீங்களேன்னா அது நினைக்கப்படாது அவனுக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்கு தொய் மயி சாண்ய திரைகோ விஷ்ணு உங்ககிட்ட எங்கிட்டையும் எல்லார்கிட்டையும் இருக்கிறது ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருத்த பூத்தான் த்ரீலோக்கான் வியாப்த பூதாத்மா புங்கே விஸ்வபுகவ்யா ஆஹா கிராமத்து ஜனங்கள பரம ஏழையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அன்னதானம் பண்ணுற போது நம்ம வந்து அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறோம் இல்லை கடவுள் ஏழை வடிவமாக காட்சி காட்சியளிக்கிறார் அதனால தான் விவேகானந்தர் சொன்னார் தரிதிர தேவோ பவன்னர் தரித்திர தேவோ பவ மூர்க தேவோ பவ முட்டாள தெய்வமானு அவனுக்கு அவனுக்கு வந்து அவனுக்கு ஞானம் அறிவைக் கொடு படிக்க வை அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணி கொடு அவங்களெல்லாம் கடவுளாக நினையுங்கள்னார் ஆஹ்தாஷார அப்புறம் இன்னொரு அர்த்தம் அந்த எது வம்சத்தில் ஒரு குரூப்பு தாஷார்ஹ குலம்னு பேர் ஆஹ தாஷார குலோத்பவத் பவாத் வா ஆஹ்தாஷ்ரு தானேங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அஸ்மாத் பாவைய கஞ்சு தாசஹான்னா என்னர்த்தம் தானம் பத்திரபுஷ்பல தோயினா இதெல்லாம் படிக்கவே இல்லை அதை எடுத்துக்கிறார் இது விக்கிரகே சரி தாசார்ஹோ நாம யாதவ விசேஷர்ஹாங்கிறது யாதவ கம் வம்சத்தில் தத் வம்சத்துவாத் தாசார்ஹி வியானந்தரம் ஆஹ் தாசார்ஹஸ் ஆஹ்தாசார்ஹ குலோத் பவாத் வா தாசார்ஹங்கிற குலத்தில் தோன்றினத்துனால அவருக்கு பேர் नाम தாஷார் அடுத்தது சாத்வா தன் சாத்வன் தோதி தே सात्वं கவிப்பேம் சுவாம்ப யோகக்ஷேமகி யோகக்ஷேமக சாத்வத்தாம் பதி சாத்வத்தம் நாம தந்திரம் அதாவது சாத்வத்தம்னு சொன்னால் சாத்வத்தா சாத்வத்தாம்னு சொன்னால் சாத்வத்தம்னு ஒரு தந்திரம் இருக்குது தந்திரம்னால் பூஜை முறை அந்த பூஜை முறையை பின்பற்றி பூஜை பண்ணுறவர்களுக்கு சாத்வத்தா சாத்வத்த சாத்வத்தம் சாத்வதாம் அப்படின்னு சாத்வதாம்னு அதுக்கெல்லாம் கிராமர் ரூல்லாம் நிறைய சொல்கிற தத் கருவத்தி தத் ஆஜஷ்ட இச்சி நிச்சின்னு சொன்னால் அது வந்து செயப்பாட்டு வினை நிஜந்தாத்து கிபி நேர் அனிஷ் அடி இட்டி இது நிலோபே சாத்வத்து இது இதெல்லாம் நான் அர்த்தம் சொல்லலை இதெல்லாம் ஃபுல்லாக கிராமர் வியாக்கிய வியாக்கரண விஷயம் அது எப்படி சாத்வதாம் பத்திகிங்கிறதுக்கு சாத்வத் அப்படிங்கிற இந்த பதம் வந்து சாத்வத்துங்கிற அர்த்தம் கொடுக்கறது சாத்வத்தம்ங்கிறது சாத்வத்தம்ங்கிறது நாம தந்திரம் தந்திரம்னா பூஜை முறைன்னு அர்த்தம் அந்த பூஜை முறையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சாத்வத்துன்னு பேர் சாத்வத்துன்னு சொன்னால் அந்த ஒரு பூஜை முறையை பின்பற்றக்கூடிய பக்தர்கள்னு அர்த்தம் அதுதான் இவரும் சொல்கிறாருங்க சாத்வத தந்திரம் ஆச்சக்ஷானாம் பக்தானாம் பத்திகி ஆக சாத்வத தந்திரத்தை கடைபிடிக்கக்கூடிய இப்போ நம்ம பழனி முருகன் கோயிலில் என்ன பூஜைன்னு கேட்டால் குமார தந்திரக் கிரமப்படி பூஜை நடக்கிறது குமாரதந்திரப்படி பூஜை நடக்கிறது கேட்டா அப்படி தான் சொல்லுவார்கள் என்ன அக்கிரமப்படி பூஜை நடக்கிறதுனா குமாரதந்திரப்படினேன் குமாரதந்திரத்தை படிக்கிறதுக்கு காலம்படுத்தி ஆள் இருக்காது தெரியாது இது சொன்னால் இது பெரிய இஷ்யூவாயிடும் இப்போ சமீபத்தில் போயிருக்கேன் கோவிலுக்கு போனேன் இப்போ பழனி கோவிலுக்கு போனேன் எல்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு கண்டதெல்லாம் பேசிகிட்டு சுவாமியை தூக்குறாங்க சுவாமி ஏதோ அவங்களுக்கு என்ன பொம்மைன்னு நினச்சி அவங்க அங்கே ஈஸ்வர சாநித்தியம் இருக்குது பகவான் இருக்கார் அப்படின்னு எல்லாம் வந்து கேரளாவில் நினச்சி பார்க்க முடியுமா இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு வேஷ்டி சட்டையை கட்டிக்கிண்டு இப்படிலாம் சுவாமியை தூக்குறதெல்லாம் பார்க்க முடியுமா அது இன்னமும் தமிழ்நாட்டில் மாத்திரம் கோயில்கள் எல்லாம் அதெல்லாம் தர்மமே தெரியாதவர்கள் தான் பூஜை சுவாமிக்கு பூஜை பண்ணுறவரே மேளம் வாசிக்கிறவரோட கையை பிடிச்சின்னு போயின்ட்டுருக்கார் அப்புறம் என்ன ஆச்சாரத்தில் இருக்க முடியும் இதெல்லாம் சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அங்கேயே அங்கேயே சொன்னேன் என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்களே இவ்வளோ பெரிய பழனி எவ்வளோ பெரிய கோயில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய முருகன் கோயில் இது ஜனங்கள்லாம் எவ்வளோ சர்தா பக்தியோட பணத்தை கொண்டு கொட்டுறாங்க ஏழை ஜனங்கள்லேருந்து எல்லாருக்குமே முருகன் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிறவோ பூஜை முறைகளெல்லாம் இப்படி தப்பாக பின்னால் நாட்டுக்கு கெடுதல் இல்லையா அப்படின்னு சொன்னால் கோயாங்கிறான் மதிக்க மாட்டேங்கிறான் அதாவது முன்னவனார் பூசைகள் முட்டிடின் மன்னவருக்கு நோயிரும்னு சொல்லியிருக்கார் மன்னவருக்குன்னா என்ன நாட்டுக்கே கெடுதல் திருமூலர் சொல்லியிருக்கார் நம்ம ஊரில் வந்து இன்னொரு குரூப்பு சொல்லிகிட்டுருக்கு கோயிலில் பூஜை ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதாவது பணம் வேணும் அதுக்காக கோவில்னு இருந்தால் பூஜை நடக்கணும் எத்தனையோ சிவாலயங்களில் தஞ்சாவூரில் சிவாச்சாரியாரெலாம் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நெல் பணம் எதை கொடுக்காட்டாலும் அவங்க பக்தினால் பூஜை பண்ணாங்க அதுக்காக அப்படிலாம் தப்பு சொல்லிவிடக்கூடாது நீ சம்பாத்தியத்துக்காக பண்ணுறாங்கிறான் நம்மளுடைய ஸ்ரத்தா பக்தி விசேஷங்கள்லாம் இவங்களுக்கு என்ன தெரியும் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தஞ்சாவூரில் கிராமத்தில் எத்தனையோ சிவாலயங்களில் எத்தனையோ சிவாச்சாரியர்கள்லாம் வந்து அவங்க பாவம் அவங்க கையில் இருக்கிறத வச்சுட்டு சுவாமிக்கு பண்ணியிருந்தாங்க அவங்க அரசாங்கத்தில் கொடுக்க வேண்டிய நெல்லாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒன்றும் கொடுக்கறதில்ல எத்தனை தடவை லெட்டர் போனாலும் எத்தனை தடவை போய் கெஞ்சினாலும் கொடுக்கறது கிடையாது இருக்கட்டும் இது இடையில் பேசினது இங்கே சத்துவ தந்திரங்கிறது டாபிக் பழனிமலையில் போனால் ஏன்னா இப்போ நடந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அங்கே இப்போ சமீபத்தில் நான் நடந்தே போனேன் இல்லையா பழனிமலைக்கு கீழேருந்து மேலே மெதுவாக போயிட்டு வந்தேன் இப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு என்ன போன மாதம்தான் இருக்கும் பதினேழாம் தேதியோ பதினெட்டாந்தேதியோ போயிட்டு வரும் அப்போ பார்த்தா அந்த கிரமங்கள் அந்த கோவிலுடைய முறைகள் மனசு கஷ்டமாக தான் இருக்குது எப்படியெல்லாம் இருந்த கோயில்கள் எப்படியெல்லாம் பூஜை ஈசான சிவாச்சாரியா இருந்த இடம் பழனி முருகன் கோயில் ஈசான சிவாச்சாரியெல்லாம் நம்ம கிருபானந்தவாரியாருக்கு குரு சுவாமிகளுக்குலாம் அப்பேற்பட்ட இருவர்கள்லாம் இருந்த இடத்துல எவ்வளோ அல்லூர் சிவா அல்லூர் விஸ்வநாத சிவாச்சாரியெல்லாம் இதாக இருந்தார் தக்காராக இருந்தார் கோவில் அப்படிலாம் இருந்த கோவில் அந்த சுவாமி இது பண்ணுறதோ ஏதோ விளையாட்டாக போச்சு முருகன் இருக்கார் சக்தி இருக்குதுன்னு அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல எங்கேருந்தோ ஒரு ஜனங்கள்லாம் முருகா முருகாங்கிறாங்க அதில் தான் வண்டி ஓடின்னு இருக்குது குமாரதந்திர கிரமப்படி பூஜையினால நடக்கிறதாங்கிறது முருகனுக்கு தான் தெரியும் இது இடையில் நான் பேசினது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் வேணும்னு பிளான் பண்ணி தான் பேசினேன் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆஹா சாத்தமிதி பாகவத தர்ம பிரதிபாதகம் சாத்வத்தங்கிறது பாகவத தர்மத்தை பிரதிபாதக்கூடிய தந்திரம் அந்த தந்திரத்தை கடை கடைப்பிடிக்கிறவர்கள் சாத்வத்துன்னு பேர் சாத்வத் சாத்வத்தௌ சாத்வத்தா அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் சாத்வத் தகாராந்தா சப்தான்னு போட்டார் பகவத் சப்தா மாதிரி தக்கார்த்தா சப்தா தேஷாம் சாத்வத்தாம் சாத்வத்தை தந்திரம் ஆச்சாணானாம் அந்த சாத்துக தந்திரப்படி பூஜை பண்ணக்கூடியவர்கள் பக்தர்களுக்கு பதிகி தலைவனாக இருக்கார் பாலகா பாலகான்னா என்ன அர்த்தம்னா யோகக்ஷேம வகநாத் அவர்களுக்கு அந்த பூஜை பண்ணுற பக்தர்களுக்கெல்லாம் அப்படி பண்ணுறவர்களுக்கெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தையும் அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியையும் எல்லாத்தையும் பகவான் கொடுக்கிறார் ஆக யோகக்ஷேமத்தை கொடுக்குறார்னு அர்த்தம் சாத்வம் தேஷாம் பதிஹி யோகக்ஷேம கர யோகக்ஷேமத்தை கொடுக்குறவர் அதனால் பதிஹின் இது சாத்வதாம் பதிஹி ஆஹ சாத்வதாம் பத்திகிங்கிறதுக்கு சாத்வதாம் பத ஏ ஆஹ சாத்வத்து சாத்வதாம் அதனுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அதனுடைய பத்திகி அவர்களுடைய தலைவர் ஆஹ பக்தானாம் பத்தின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே சாத்வதாங்கிறது ஒரு பர்டிகுலர் பக்தா செட்டு இந்த குரூப் இப்படி தான் பண்ணுவார் அவங்க பூஜை பண்ணுற முறைங்கிறது ஒன்று இருக்குது அந்த பூஜை பண்ணுற முறைகளை பண்ணுகிறவர்களே பாதுகாக்கிறார் அப்படின்னு பாகவத தர்மத்தில் சொல்லியிருக்குங்கிறார் அது என்னங்கிறது பார்ப்போம் அந்த அது வந்து எப்படி ஆகமங்களில் இருபத்தெட்டு ஆகமம் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அது ஒரு பூஜைக் கிரமம் என்று தெரிகிறது அடுத்தது ஜவ முன் கேற்றே தாரயன் ஜீவா உச்ச வினய ஜீவ உச்சத பிரணான் க்ஷேற்றே தாரயன் ஜீவ உச்சி சிம்ப அதாவது க்ஷேத்ர ரூப்பேண பிராணான் தாரையன் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு சரீரத்தை அறிந்து கொண்டு பிராணனை தரிச்சுருக்கிறதுனால ஜீவகா ஜீவஹானா லைஃப் வாழ்ந்து கொண்டிருப்பவன் இந்த சரீரத்தில் இருக்கிற லைஃப் பிராணன் வந்து மூச்சுக்காற்று ஆனால் இதில் இருந்து க்ஷேத்ர ரூப்பேன்னா இதில் இருக்கிற இந்த க்ஷேத்ரக்னு சொன்னால் சம்சாரியா அசம்சாரியான்னா அதாவது வியாவகாரிக திருஷ்டியில் இந்த திருஷ்டியில் அவன் வந்து சம்சாரி இவ சம்சாரி பாரமார்த்திக திருஷ்டியில் பார்த்தா அசம்சாரி தான் இங்கே அது வியாவகாரிக திருஷ்டியில் சம்சாரி மாறி இருக்கார் அந்த க்ஷேத்திரூபேண்கிற பதம் ரொம்ப முக்கியம் க்ஷேத்ரோ கஷ முன்னாடி படிச்சுட்டோம் பூதாத்மா பரமாத்மா செ முக்தாம் பரமாகதி அவ்வய புருஷ் சாட்சி பிராணான் தாரையன் ஷரீரத்துக்குள்ள ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு பிராணனை தரிக்கிறதுனால இவனுக்கு ஜீவன் பேர் அப்போ ரெண்டு அர்த்தம் பிராணதாரணா க்ஷேத்திர ரூபகா ஆஹ் ஒரு வரையறைக்குட்பட்ட இன்டிவிஜுவல்னு அர்த்தம் ஜீவகான்னு சொன்னால் இண்டிவிஜுவல் தன்னுணர்வு உடையவன் ஆக ஜீவனாக இருக்கிறது யார் இப்போ மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுறது யார் நான் நான் வந்து யார் ஜீவன் நான் என்ன பண்ணுறேன் பகவானே ஜீவா எனமாகறேன் அப்போ நான் யார் எல்லா சரீரத்திலையும் இருந்து கொண்டு ஜீவனாக இருக்கிறது யாருன்னா பகவான் தான் ஆக உயிருக்கு உயிராக இருப்பவன் சொல்கிறோம் உயிராகவே இருப்பவன் சொன்னால் அதுதான் மாணிக்க வாசகர் சொன்னார் ஊனாகி உயிராகி அப்போ ஊனாகி உயிராகின்னு சொல்கிற போது அர்த்தம் சொல்கிறது கொஞ்சம் கடினம் அந்த சித்தாந்தத்தில் உயிருக்கு உயிராகின்னு பிராக்கெட்டில் போடணும் இல்லாட்டி உயிராகின்னு சொன்னால் கடவுளே உயிராக இருக்காருங்கிறது சைவசித்தாந்தத்துக்கு முரண்பா முரண்பட்ட கருத்தாயிடும் ஆஹா பிராணானு க்ஷேத்தூப்பேண தாரையன் ஜீவா உச்சத்தை அப்புறம் வினயிதா வினயித்வம் வினயிதா தாம் சாட்சா பசிய साक्षी रूपं வினித்த असाक्षी அய்தர்வாச்சி आत्म अतिरिक्तं அசாாஷ்டா ஆமா அரி வசிய ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் வினயிதா வினயிதா சாட்சி வினயகாங்கிறதுக்கு பணிவு வினயித்தா வினயித்தா சாட்சி இவர் என்ன சொல்கிறார் வினயகாங்கிறதுக்கு விற்திக்காரர் விபருத்திகாரர் உபசமஹா உபசமஹான்னா அமைதியாக இருக்குது குயட்டாக இருக்குது வினயகான்னு சொன்னால் யத்தீனாம் தர்மாங்கிறார் சந்நியாசிகளுடைய தர்மம் யத்தீனாம் தர்ம உபசமாக எத்தேருபமோ தர்ம இஸ்மரணாத் சந்நியாசிக்கு உபசமம்னு சொன்னால் எல்லா உபசமாகன்னா அடங்கி இருக்கிறது அடங்கி இருக்கிறதுக்கு பேர் உபசமான்னு பேர் அந்த அர்த்தம் சொல்கிறார் வினயான்னு சொன்னால் வினயா இஸ் ஈக்வல் டு உபசமாக உபசமஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அடங்கி இருக்கிறது எதுலையுமே மூக்க நுழைக்கிறது இல்லைன்னு அர்த்தம் எதுலேயுமே மூக்க நுழைக்கிறது இல்லை எதுலேயும் அடங்கி இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஆக சா ஏஷாம் அஸ்திதி வினயினா அந்த வினயாங்கிறது வந்து அந்த வேல்யூ எது அடங்கி இருக்கிறதுங்கிற ஒரு தர்மம் அந்த தர்மம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு வந்து வினயினா அப்படின்னு பேர் அந்த தர்மம் யாருக்கு எவர்களுக்கு பகுவச்சனத்தில் போடுறார் வினயி வினயினவ் வினைநஹ அதனால் வினயினா தேஷாம் பாவகா வினயிதா அதெல்லாம் ஏன் தால்லாம் வருதுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அப்பேற்பட்ட வினயிதாயாக சாட்சிங்கிற சாட்சி திரஷ்டா திரஷ்டா அது என்ன அர்த்தம் திரஷ்டானா சாட்சியாக இருக்கார் அதாவது சந்நியாசிகளுடைய சந்நியாசிகளுடைய அடங்கி இருக்கிற குணத்துக்கு சாட்சியாக இருக்கார் வினயிதா சாட்சி இங்கே பாஷத்தில் எப்படி இருக்குது வினயித்வம் வினயிதா தாம் சாட்சாத் பசியதி சாதாரணமாக வினயம்னு சொன்னால் பணிவுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் இங்கே அப்படி சொல்லலை அடங்கி இருக்கார் அடங்கி இருக்கிறதுனால தானே அடக்கத்தை தானே சொல்கிறோம் தமிழில் கூட அடக்கம் பணி ரொம்ப அடக்கமாக இருக்கார் அப்படின்னா ஹியூமிலிட்டி அடக்கமாக இருக்கார்னு அர்த்தம் ஆனால் தாம்ச சாட்சாத் பஷதி பிரஜா நாம் மக்களுடைய குணங்களையெல்லாம் இந்த வினயம்ங்கிற ஒன்று மாத்திரம் இல்லை எல்லா குணத்தையுமே எல்லாத்தையும் பார்க்குறார் அவர் ஆனால் இங்கே வினயித்தா சாட்சி அவனுக்கு தான் தெரியும் மனசில் அடங்கமாக அடக்கமாக இருக்கிறவனுக்கு தான் பகவான் நம்மளை பார்த்துட்டுருக்காருங்கிற உண்மையும் தெரியுங்கிற அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கு அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறார் அது ஒரு மீனிங் இல்லாட்டி அத்தவா நயத்தேகே கதிவாச்சினா நயா நயாங்கிற பதத்துக்கு போகிறதுங்கிறார் இவர் அந்த வினயத்தாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி விட்டார் இது பார்த்துடுவோம் ஞானரூபலப்பிரதானாய ஈஸ்வர குரு ரூபேண செய்தித்தி வினயிதா சாட்சி தி வியாச்ச்டே வினயித்வம் இனயித்வம் ஆஹா வினயித்துவம் நீங்கள் மேலே போட்டிருக்கு இல்லையா அந்த வினயித்வங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறார் ஞானரூபலப்பிரதானாய யாரெல்லாம் வந்து மனசில் அடக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாராம் ஞானரூப ஃபலப்பிரதானாய ஈஸ்வர ரூபேண குரு ரூபேண ஈஸ்வர ரூபமாகவும் இருந்துண்டு குரு ரூபமாகவும் இருந்துண்டு சாட்சியாக இருக்காராம் யார் முயற்சி பண்ணி கட்டுப்பாடோட அறிவுபூர்வமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பகவான் குரு ரூபமாக ஈஸ்வர ரூபமாக இருந்து ஞானத்தை கொடுக்குறார் அதாவது வேறு பாஷையில் சொன்னால் நான் பண்ணுற கர்மாவை தெரிஞ்சு எனக்கு பலனை கொடுக்குறார் இப்போ வினயிதா சாட்சின்னா என்ன அர்த்தம் கர்மசாட்சி ஆனால் அப்படி சொல்லாமல் பர்டிகுலராக இந்த வினயிதாங்கிற விஷயத்தை எடுத்துக்கிண்டு யார் மனசு அடங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை சாட்சியாக இருந்து பார்த்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தை கொடுக்கறார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு வரார் அப்புறம் இல்லாட்டி இன்னாட்டி இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா வினயத்தை விசேஷே கட்சதி சர்வத்த அதாவது கம் தாத்துவ எடுத்து எடுத்து அர்த்தம் பண்ணிட்டு அங்கே தான் சொன்னார் இல்லையா எனது கதிவாச்சினா கதிவாச்சினா மூமெண்ட் கதிவாச்சினா அந்த எடுத்துன்ட்டு சர்வற்ற கட்சதி வினயிதா வினயிதா என்னர்த்தம் சர்வாபி ஆ நய நயன்னு சொன்னால் வியாபகம் விசேஷண வியாபி வியாபி வினயிதா சௌ அசௌ அசாட்சி ச இது சவிசேஷனம் ஏக்கம் நாம வினயிதா சாட்சி அதாவது வினயிதா அசாட்சின்னு அர்த்தம் பண்ணுற வினயிதா அசாட்சி எங்கும் வியாபகமாக இருந்துட்டு எதையும் பார்க்காம இருக்கார் முதல் அர்த்தம் என்ன மனம் அடங்கி இருக்கிறத பார்த்துருக்கு பார்த்துட்டு இருந்து பலன் கொடுக்குறவர்னு அர்த்தம் எல்லோ அந்த ப அதாவது சாதகர்களுடைய பணிவை பார்த்து அனுகிரகம் பண்ணுறவர்னு அர்த்தம் பணிவு இல்லாத இடத்துல ஞானம் வராது எப்படி பள்ளத்தை நோக்கித்தானே போகும் அர்ஜுனன் நமஸ்காரம் பண்ண பிறந்தானே பகவான் உபதேசம் பண்ணார் நமஸ்காரம் பண்ணாத வரைக்கும் உபதேசம் பண்ணலையே ஏன்னா ஞானத்துக்கு மதிப்பு கொடுக்கலன்னா உபதேசம் பண்ணக்கூடாது பிரணி பார்த்தேனன்னு சொல்லியிருக்கு நன்னா விழுந்து நமஸ்காரம் பண்றவனுக்கு தான் உபதேசம் பண்ணும் இல்லாட்டி பேசாமல் இருக்கலாம் அர்ஜுனன் கேட்டு தான் பண்ணினார் உபதேசம் பண்ணார் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் முதல்ல சொன்னது வினயிதா சாட்சி இங்க என்ன சொல்றார் வினயிதா அசாட்சி அந்த தாம் இருக்கு இல்லையா அதில் அசாட்சி சர்வ வியாபகமான அசாக்சி அவர் ஒன்று நம்ம தான் சொல்றோமே தவிர சூரியன் சாட்சின்னு சொல்றோம் சூரியன் என்ன நோட்டாக பண்ணிக்கிறார் நம்ம சொல்கிறோம் சூரியனை வந்து சூரியன் சாட்சி நட்சத்திரம் சாட்சி ஸ்பேஸு சாட்சி எல்லாம் பஞ்சபூதங்கள் சாட்சின்னு சொல்கிறது என்னத்துக்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடு இதுக்கு வருதுக்காக சொல்கிறோம் அவள்லாம் வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்காளா என்ன நீ என்ன என்ன சாட்சியாக வச்சு பண்ணின்னுட்டு இப்போ கோர்ட்டில் கொண்டு போய் இப்போ டைவர்ஸ் கேஸ் போடுறீ அப்படின்னு வந்து கேட்பாரா என்ன சன்னியாசியை சா அதே தான் சாட்சி வச்சுக்கிறோம் கிரகஸ்தாலெலாம் கல்யாணம் பண்ணிக்கிற போது எந்தெந்த தேவத்தைகளையெல்லாம் சாட்சியாக வச்சுக்கிண்டு கிரு விவாகம் பண்ணிக்கிறானோ அதே தேவதைகளை வச்சுட்டு தான் சந்நியாசமும் பண்ணுறோம் அப்போ எல்லா தேவதைகளையும் சாட்சியாக வச்சுன்னு பண்ணுறோம் ஆனால் என்னன்னா நம்ம பாவனைக்கு தான் அவர் சாட்சியே தவிர வாஸ்தவமாக அசாக்சி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் வினயிதா சசௌ அசாட்சி ச சவிசேஷனம் ஏக்கம் நாம அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்ம அத்திரிக்தம் வஸ்து ந பசத்தி தன்ன தனக்கு ஒரு வஸ்துவையும் பார்க்குறது இல்லையா வினயிதா அசாட்சி கடவுள் தனக்கு எல்லாத்தையும் பார்ப்பாரா எப்படி கேட்குறாரு வரும் தனக்கு எல்லாத்தையும் தானாக பார்ப்பாரா தனக்கு எல்லாத்தையும் பார்ப்பாரா துவைத்தி தான் என்ன சொல்கிறோம் துவைத்த திருஷ்டியில் தான் என்ன சொல்கிறோம் பகவான் எனக்கு சாட்சி அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் ஆனால் இங்கே எப்படின்னா அவருக்கு அன்னியமாக எதுவுமே இல்லாததுனால ஈஸ்வரன் தனக்கு அந்நியமாக எதையும் அவர் பார்க்கறதில்லை அப்போ அது யாருன்னா நான் தான் அங்கே ஐக்கியம் எல்லாம் சொல்லலை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆத்மா அத்திரிக்தம் வஸ்து ந பஷியத்தி இதுக்கு அவர் சொல்கிற பாஹ் வந்து ஆமதி பின்ன கல் பசியா சிதா சிஸ்ஸோ அரித்த அசாட்சி அதிரஷ்டா படன ஓகே அதாவது இந்த சாட்சி அசாக்சி ரெண்டு டிஸ்கஷன் போயின்ட்டுருக்கு இதில் ரெண்டு விதமாக சொல்கிறார் அதாவது தன்னுடைய மாயையினால தன்னையே வேறு வேறையாக காமிச்சிக்கிண்டு தன்னோட மனசுக்குள்ளே இருக்கிறதே பார்க்குற மாதிரி இருக்காராம் அப்புறம் மாயையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா தன்னை கன்னியமாக உன்னுத்தையும் அவர் பார்க்குறது இல்லையா ஆகையினால எல்லாத்தையும் வியாபிச்சிருந்தாலும் அதையும் பார்க்குறதில்ல இன்னொரு இன்னும் அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தியானத்தில் சமாதியில் ஒருத்தர் இருக்கார் முதல்ல என்ன பண்ணுறார் சம்பிரஜாத சமாதியில் சாட்சி இருக்குது அசம்பிரஜாத சமாதியில் சாட்சி இல்லை சம்பிராத சமாதிக்கும் அசம்பிரஜாத சமாதிக்கும் இதெல்லாம் முதல்ல புரியணும் சவிகல்ப சமாதி ரெண்டு மூணு பதங்கள்லாம் அடிக்கடி சொல்கிறோம் சபீஜ சமாதி சம்பிரஜாத சமாதி சவிகல்ப சமாதி மூணு வேர்டு தான் வேறையே தவிர அர்த்தம் ஒன்று அப்புறம் வந்து நிர்பீஜ சமாதி அசம்பிர சமாதி நிர்விகல்ப சமாதி மூணு சப்தமும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கறது ஆ சவிகல்ப சமாதியில் இந்த தியாத்ர தியான தியேய ரூபம் இருக்குது ஃபீலிங் இருக்குது சாட்சித்வம் இருக்குது ஐ என்ஜாய் மை சமாதி ஆனால் என்ஜாய் பண்ணுறது கூட தெரியாது நான் வந்து சமாதியில் இருக்கேங்கிறதே எனக்கு தெரியாமல் போயிடும் அது வந்து நிர்விகல்ப சமாதி அப்படி எடுத்துக்கலாங்கிறார் ஆக சம்பிரஜாத சமாதி ரூபமாக சாட்சியாகவும் அசம்பிரஜாத சமாதி ரூபத்தில் வந்து அசாக்சியாகவும் ஆயிடுறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுங்கள் இப்போ இன்னொரு பா இதில் புரிஞ்சுப்போம் ஆக பகவான் சாட்சிங்கிறது எது வரைக்கும் சாட்சிக்கு ஆப்ஜெக்ட் என்ன தெரியுமோ சாட்சியம் சாட்சி சாட்சியம் திரஷ்ட திருஷ் திரஷ்டு திருஷ்யம் திருக் திருஷ்யம்னு சொல்கிறோம் இல்லையா அரியரவன் அரியர வஸ்துன்னு பேர் இந்த அரியர வஸ்து உண்மை இல்லைன்னு புரிஞ்ச உடனே அரியறவன்கிற தன்மையும் உண்மை இல்லையே மாதிரி சாட்சியம் மித்யா அப்படின்னு சொன்னால் சாட்சித்வம் மித்யா அதை தான் இது அதுக்கு இவ்வளோ பெரிய இது வினயிதா சாட்சினே நமஹா ஆஹா வினயித்துவம் வினயிதா தாம் சாட்சாத் பசதி பிரஜா நாம் இது சாட்சி ரெண்டு மீனிங் பார்த்துருக்கோம் அதில் ஆச்சாரியல் பாஷ்யப்படி ரெண்டு மீனிங் பார்க்குறோம் ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் பார்க்குறோம் ஒன்று சந்நியாசிகளுடைய அடக்கமான மனசை பார்த்து அனுகிரகம் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம் யா எந்த சந்யாசி யார் சன்னியாசின்னு அர்த்தம் இல்லை யாருக்கு மனசு அடைஞ்சிருக்கோ அவன்தான் சன்னியாசி சன்னியாசிக்கு அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறதா அடங்கியிருக்கிற மனசு உடையவன் சன்னியாசின்னு சொல்கிறது ஆக சமதமாதி சம்பத்தியோடு யார் இருக்கானோ அவனுக்கு பகவான் அதை புரிஞ்சுண்டு அவனுக்கு பிளெஸ் பண்ணுறார் அப்படிங்கிற அர்த்தம் இது துவைதார்த்தம் ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா சர்வகதமாகவும் அசாட்சியாகவும் இருக்கிறார் நம்ம தான் அவர்கிட்ட சாட்சித்வத்தை துவைதத்தை கல்பனை பண்ணி அவருக்கு சாட்சித்வத்தை கல்பனை பண்ணுறோம் சாட்சித்வம் அத்தியாசாக भगवान பார்த்துட்டுருக்காருங்கிறது துவைத்த திருஷ்டியாக அத்வைத திருஷ்டியாக துவைத்த திருஷ்டி அப்போ துவைத்த திருஷ்டியில் வந்து பகவானே என்னையும் பிரித்து பண்ணியிருக்கிறது கல்பனையாக வாஸ்தவமாக அத்வைத சித்தாந்தப்படி கல்பனை அப்போ சாட்சித்வம் கல்வித்தம் சாட்சியம் கல்வித்தம் வந்து வாஸ்தவமான யதார்த்த ஸ்வரூபத்தில் பார்க்குற போது சர்வவியாபி அசாட்சிச்ச ஆகவே இது வந்து வினயிதா சாட்சினே நம napashyati ஷரி வசிய ஜீவோ aha முக்கந்தோமி முக்கப்பு அஹ வினயித்தாட்சி வினயித்த ekam நாம படித்தோமா இதை வினய்தா சாட்சி ஏக்கம் நாம இல்லை இந்த புக்கில் இல்லை இந்த புக்கில் இல்லை விவருத்திகாரர் புக்கில் இருக்குது வினயிதா சாட்சி இது ஏக்கம் நாமன்னு சரி முக்தி ததாதி இது முக்குந்த புருஷோதராதி சாதுவம் அக்ஷரமியாத் இது நிருக்வச்சனாத் நைருத்தாண்டாம் முக்குந்தி நிரு அவ்வளோதான் முக்தி ததீதி முக்குந்த சிம்பிள் மோட்சத்தை கொடுக்கறதுனால முக்குந்தன்னு பேர் அதுக்கெல்லாம் வியாக்கரணத்தை புருஷோதராதித்வாத் இதெல்லாம் வியாக்கரண விஷயம் அது எக்ஸ் அதுக்கு அதுக்கு எப்படி அது வர்றது இந்த முக்தி சப்தம் முகுந்த சப்தம் வந்து முக்தி ததாதி அப்படிங்கிறது எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி அது நிருப்தி சாஸ்திரம் நிருப்தி சாஸ்திரம்னாலே பேர் சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருப்தம்னு சொல்கிறோம் இல்லையா ஐ திங்க் எட்டிமாலஜின்னு நினைக்கிறேன் எட்டிமாலஜி எட்டிமாலஜி அப்படிதான் ஞாபகம் எனக்கு ஆக the derivation. எப்படி இது பண்ணுறது Etymology. தானே எட்டிமாலஜி எட்டிமாலஜின்னா வேர்டோட டெரிவேஷன் சொல்கிறது அது எப்படி எப்படி வர்றதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார் நம்ம அந்த வியாக்கரண விஷயத்துக்குள்ளே நுழையிறது இல்லை ஏன்னா வியாக்கரணம் தெரிஞ்சால் தானே சொல்லி புரிய வைக்க முடியும் ஆகையினால் மேக்சிமம் பீப்புளுக்கு தெரியாதுங்கிறதுனால புருஷோதரத்வாதித்தி சாது புருஷோதராதித்வா அடிக்கடி சொல்லுவார் சாதுத்துவம் மு முக்கந்த மோ மோட்சத்தை கொடுக்கறவர்த்தம் அப்புறம் அடுத்தது என்ன அமித்த விக்கிரமாக நம அமித அபரிச்சி விக்கிரமா அமித்த விக்கிரமணம் சௌரியம் அதுவா வி அமித விக்ரமஹா மிதம்னு அளவுன்னு அர்த்தம் ரொம்ப அளவாக கூடவும் இல்லை குறைச்சும் இல்லை மிதஹாரி மிதாஹாரி சொல்கிறோம் இல்லையா அதாவது அளவாக சாப்பிட்றான் குவான்டிட்டி ரொம்ப கூடவும் சாப்பிட்றதில்லை குறைச்சும் சாப்பிட்றதில்ல உடம்புக்கு வேண்டியது சொல்கிற போது மிதாஹாரிங்கிறோம் மித பாஷி மித பாஷி மித புக்குன்னு சொன்னால் அழவாக சாப்பிட்றவன் அழவாக பேசுகிறவன் அப்படின்னு அமிதம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அளவில்லேன்னு அர்த்தம் அமித ஷாஹா அதுதான் ஷாஹ் தானே ஷாங்கிறா அமித் ஷா அப்படின்னு சொல்கிறா இல்லையா மித அது ஷாக் அதெல்லாம் ஒரு க்ஷத்ரியா நேம் அது அந்த ஷாக் இந்த மாதிரி பேர்லாம் வரும் இந்த நார்த்தில் எல்லாம் நிறைய இப்படி இருக்கும் ஆஹ அமிதாக அமிதாக அர்த்தம் அபரிச் அன்லிமிட்டெட்னு அர்த்தம் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆஹா அபரிச்சின்னாக விக்கிரமாக அவங்களுடைய சக்தியெல்லாம் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அதுக்காக என்ன சொல்கிறார் பகவான் வந்து விக் த்ரிவிக்ரமாவதாரம் எடுத்தார் இல்லையா விக்ரமாக த்ரையஹா பாத விக்ஷேப்பாக ஒரு கால பூமியில் ஊனின்றார் இன்னொரு கால மேலே வச்சிக்கிட்டு இன்னொரு இடம் எங்கேன்னு கேட்டேன் மூணாவது அடி எங்கேன்னு கேட்டால் வாமனாவதாரத்தில் இத்தனோண்டு குஞ்சு காலை வச்சுட்டு குட்டி காலை வச்சுட்டு வந்தார் அப்புறம் வந்து திடீர்னு தானம் வாங்கி முடித்த உடனே எடுத்து விட்டார் திருவிக்ரமாவதார் என்ன அதனால தான் ஆழ்வார் பாடினார் மாணி தாலேலோ வையமடந்தானே தாலேலோ அப்படி ஒரு பாட்டு இருக்கு பெரிய ஆழ்வார் பாட்டு அவர் என்ன பண்ணுறார் சுவாமியை கண்ணனை தொட்டிலில் போட்டு ஆட்டுறாளாம் அப்படி பாட் ஆட்டுற போது சொல்கிறானா குட்டியாக வந்தார் அதுக்கு பேர் குரலன்னே பேர் வாமனாவதாரத்துக்கு தமிழில் குரலாவதாரம் சின்ன குட்டியாக வந்தார் அது விஸ்வரூபம் எடுத்து அதை தான் சொல்றார் அதனால தான் சன்னோ விஷ்ணோர் ருருக்ரமஹா நம்ம தான் இருக்கோம் உருக்கிரமஹா இங்கே விக்ரமக பாதவிட்சேப்பாக பாத விட்சேபம்னா என்ன அர்த்தம் காலை தூக்கி நேரங்க விக்ஷேப்பாக அஸ்ய அதனால் அப்புறம் இன்னொன்று எல்லையற்ற ஆற்றல் பகவானோட ஆற்றலை நம்மளால் அளக்க முடியாது ஒரே நேரத்தில் இத்தனை பேரை பதினாலாயிரம் ராட்சஸர்களை ஒரே ஆளாக இருந்துன்னு கொண்டுள்ளார்னா ராமர் இல்லை அமிதவிக்கிரமணம் சௌரியம் அஸ்யூவா அமித விக்கிரம கிரமகான்னு சொன்னால் தாண்டதுன்னு அர்த்தம் விக்கிரமகான்னு சொன்னால் சூரத்தனம் ஆற்றல் அதெல்லாம் இருக்கிறது ஆக ரெண்டு மீனிங் ஒன்று த்ரிவிக்ரம ரூபம் இன்னொன்று எல்லையற்ற ஆற்றல் அல்லது ஆம்னி பொட்டன்ட் அது எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது சக்தி எவ்வளோ இருக்குது இந்த வரம்பு இத்தினுண்டு ஒரு குட்டி வைரஸ் என்ன ரொம்ப குட்டி தானே இது மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும் அதை அது பாருங்க லோகத்துக்குள்ள ஆ எல்லாம் ஒரு சின்ன வைரஸ் ரூபத்தில் என்ன வேலை பண்ணுறது உள்ளே போய் இருந்து கொஞ்ச நாடு இருந்து எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் லங்ஸ்கிட்ட போய் ஹலோ ஹவார் யூ அப்படின்லாம் கேட்டு அப்புறம் அவ்வளோதான் லோகோ சி அப்புறம் கொஞ்சம் நம்ம ரொம்ப இதாக இருந்தோம்னா ஜாக்கிரதையாக இருந்தோம்னா சரி போயிட்டு வரேன் போயிடுறது அதுதான் இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது ஆச்சரியந்தான் இதை பார்த்தா மனுஷனுக்கு புரிய வேண்டாமா நம்ம புத்தி எல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மனிதன் அதில் கா காலை வைத்து விட்டான் அப்படி இருக்கிற போது ஆன்மீக சக்தியை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்களேன்னா என்ன பேசுகிறோன்னே அவனுக்கே தெரியல நம்ம என்ன பேசுகிறோன்னு அவனுக்கே தெரியல அவன் என்ன பேசுகிறான்னு நமக்கு தெரியிறதாங்கிறதும் யோசிச்சு தான் சொல்லணும் அவன் பாவன் இது முழுக்க படிக்காமல் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறத ஏதா படிக்காமல் நம்ம பேசணுன்னா பரவாயில்ல படித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை இல்லை போட்டிருக்காங்க நம்ம நம்ம ஊரில் வந்து இந்த மனுஸ்மிருதியை வந்து கொளுத்தணும்னு சொல்லி புக்கு போட்டான் யார் அவங்க போட்டாங்க ஆப்போசிட் பார்ட்டி பத்து ரூபாய்க்கு அந்த புஸ்தகம் கிடச்சிது அப்போ நான் வாங்கி வச்சேன் அது எங்கே போச்சுன்னு தெரியல ஆச்சா அதில் அப்போவே கடவுள் துணைன்னு போட்டு அதை அப்படியே எடுத்து போட்டோம் பத்து ரூபாய்க்கு விற்றான் விற்று அதில் வந்து மனுஸ்மிருதியில் வந்து எங்கெல்லாம் வந்து இப்போ சமூகத்துக்கு அது பொருந்தாதோ அதை மாற்றம் எடுத்து பின்னாடி போட்டு மனுஸ்மிருதி உளுப்படியாக படிக்கல அந்த காலத்தில் யார் போட்ட மனுஸ்மிருதியோ அப்படியே தூக்கி புக்காக போட்டு ரொம்ப அருமையான புக்கு எக்ஸலண்ட் புக்கு அது ஆ அந்த புக்கு வந்து அப்படியே ப்ரிண்ட் பண்ணி முன்னாடி ரெண்டு பேஜை போட்டு பின்னாடி ரெண்டு பேஜை போட்டு அவங்க எல்லாேருக்கும் கொடுத்தாங்க ஆனால் அந்த ரெண்டு ரெண்டு பேஜையும் எடுத்துட்டோம்னா அருமையான புக்கு அது உள்ளுக்குள்ளே ஆரம்பத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டு கடவுள் துணையோடு அப்படியே இருக்கு இங்கே இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் பார்த்தா தெரியும் எதுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி புஸ்தத்தை படித்து பார்த்தாலும் தெரியுது கீதையின் மறுபக்கம்னா சரி வாங்கி படித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை சும்மா ரெண்டு பேச்சுக்கு எத்தனைத்தையும் எழுதியிருக்காங்க அந்த பக்கம் எழுதியிருக்காங்க நடுவில் ஒரு ஒரு ஸ்லோகமாக போட்டு இதுக்கெல்லாம் இப்படி அர்த்தம் சொல்லியிருக்கு இப்படிலாம் போட்டிருக்குன்னு சொல்லி சாதுர்வர்ணியம் மயாசிருஷ்டம் பிராமண சத்ரிய விஷம் ஒரு நாலு ரெண்டு மூணு ஸ்லோகத்தை போட்டுவிட்டு மற்ற ஹோல் கீதே அவுட்டு கேட்டால் வந்து இப்படி பேசிப்பாங்க நம்ம ஊரில் இதை வந்து பேசுகிறதுக்கு நம்ம போய் நேரம் நின்று பேசுகிறதா நம்மள்கிட்டே சொல்லுவாங்க சுவாமி இவங்கள்ட எதுக்கு பேசுகிறேன் எல்லாம் புத்தி இருந்தான்னா அவன்ட்ட பேசலாம் அப்படின்னு நம்மள்ட்ட சொல்கிறாங்க அதனால எனக்கு புரிஞ்சு போய்ட்டு தான் ஆமாம் அவள் புத்தி இல்லாதன்ட்டு போய் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு பேசாமல் விட்டுவிட்டோம் இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கேன் இன்னைக்கு விஷயங்கள்லாம் என்னதுன்னா ஸ்லோகம் எல்லாம் என்னது இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிட்டோம் இன்னைக்கு சோம போமிரதபஸ் சோம புருஜித் புருஷத்தமஹா வினயோஜய சத்தியசந்தோ தாஷார்ஹ சாத்வதாம்பத்திகி அச்சா இதில் வந்து இன்றைக்கி பார்த்தது ஜயஹா சத்யசந்தா தாசார்ஹா சாத்வதாம்பதிஹி மூணு நாலு நாமாக்கள் அப்புறம் ஜீவஹா வினயிதா சாட்சி முக்குந்த அமித நாலு நாம நாலு நாலு எட்டு நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் ஆக இந்த நாமாக்களை எல்லாம் மனசில் உள்வாங்கி சிந்தனை பண்ணி भगवान பகவான் நமஸ்காரம் பண்ணுவோம் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைக ரூபைத் தம் पुरुषोत्तमं நமஸ்தய சகசிரமூர்த்தே சகசிரிசிபாஹவே சகசிரே புருஷா சகசிரிணே நமவிந்தனமாராஜி श्रीमत-भगवत-गीता-शास्त्रतिल शास्त्रतिल கிரமமுக்தி சாதனத்தை भगवान உபதேசிக்கிறார் எப்பொழுது இந்த சரீரம் தோன்றியதோ அப்பொழுதே இந்த சரீரத்திற்கு முடிவு நிச்சயம் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் அனைத்து சரீரங்களுக்கும் தோற்றம் இருப்பதால் அனைத்து ஷரீரங்களுக்கும் முடிவும் நிச்சயம் இதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க பொறுப்புடன் ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சாஸ்திரப்படி நமக்கும் இந்த சரீரத்துக்கும் உள்ள சம்பந்தம் மிகவும் தாற்காலிகமானது உயிர்களாகிய நமக்கு மனித உடல்கள் தற்காலிகமாக கிடைத்திருக்கின்றன என்பதே இந்து மதத்தின் ஆழமான உபதேசம் நம்பிக்கை உடம்போடு உயிரிடை நட்பு பறந்துபட்ட கால வெள்ளத்தில் தாிகமானம் தியஜத்திய கலேவரம் தம் தமேதி மா சாவி தம் தமதி கவுன்ய சதா தாவித்தன்பொருள் இந்த உடம்பை விடுகின்ற பொழுது இந்த உடம்புக்குள் இருக்கும் ஜீவாத்மாவாகிய நான் எதை ஆழமாக நினைக்கிறேனோ அதை பொறுத்து அடுத்த உடல் வாழ்க்கை எனக்கு அமைகிறது அந்த மாமேவரன் முக்கிய கலேவரம் यया त्यजन्ते எப் பிரயாதி தியஜந்தேகம் சயாதி பரமாங்கி உடம்பை விடும்பொழுது இறை உணர்வோடேயே உடலை உகுக்க வேண்டும் என்பது உபதேசம் ஆனால் உடல் எப்பொழுது விலகும் என்பது எவராலும் உறுதியாகச் சொல்ல முடியாது எனவே எப்பொழுதும் உடல் வாழ்க்கையை பற்றி நினைக்காமல் உயிருக்கு உறுதியான இறைவனையே ஆழ்மனதில் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்த முக்கியமான உபதேசம் எப்பொழுதும் என்னை ஆழ்மனதில் நினைத்து கொண்டு மேல்மனதளவில் உலகத்தில் செயல்பட்டு கொண்டிரு ஆழ்மனது அன்பே வடிவான इनमें वीवान इरेवन सर्वेशमु सर्वेशु, सर्वेशु काम எப்பொழுதும் மனதில் கடவுளை பற்றிய எண்ணமே மேலோங்கி இருக்கட்டும் திட்டமிடுதல் செயல்படுதல் ஆகியவை இரண்டாவது நிலை இந்த தனிமை காலத்தில் நமக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதால் அதிகமாக ஜப்பமும் தியானமும் பாராயணங்களையும் மேற்கொள்வோமாக பெரும்பாலான மக்கள் அலைபாய்கின்ற மனதை கட்டுப்படுத்த முடியாமல் அமைதிப்படுத்த முடியாமல் தவிக்கக்கூடும் ஆனால் ஆன்மீக சாதகர்களெல்லாம் ஓரளவாவது அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்தி மற்றவர்களுடைய மன அமைதிக்காக இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் ஆன்மீக சாதகர்கள் எல்லோரும் அலைபாய்கின்ற மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அறிவுபூர்வமாக சிந்தித்து உலக மக்கள் அனைவருடைய ஆரோக்கியத்திற்காகவும் மனசாந்திக்காகவும் ஆழ்ந்து பிரார்த்திக்க வேண்டும் खिन योर सुखमाकटर सुखमा इकट्टु यलोर सुखमा इरट्टे सुखिन सर्वे सुखिन सर्वे संरा व्याध सर्वे सं न சர்வேசந்து நிராமையாக ஆமயம் என்றால் நோய் நிராமயம் என்றால் நோயற்ற வாழ்வு எல்லோரும் நோயற்ற வாழ்வில் நீண்ட காலம் வாழற் உலகத்திற்கு உலகத்திற்கு நன்மை புரியும் வகையில் உடல் ஆற்றல் உடையவர்களாக எல்லோரும் விளங்கட்டும் சர்வே பதிராணி பசியு சர்வே பதிராணி பசியு சர்வே பதிராணி பசியு எல்லோரும் நேர்மறையான எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கட்டும் எல்லோரிடத்திலும் நல்லதையே காணட்டும் எல்லோரிடத்திலும் நல்லதையே பார்க்கட்டும் எல்லோரிடத்திலும் அன்பையும் கடவுளையும் ஆனந்தத்தையும் பார்க்கட்டும் மா கஷ்டித் துக்கபாக் பவே மா வேத் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது எவருக்கும் துன்பம் வரக்கூடாது அனைவருடைய துன்பமும் அடியோடு நீங்கட்டும் உலக மக்கள் அனைவருடைய துயரங்களும் அடியோடு நீங்கட்டும் எல்லோரும் உலகத்திற்கு நன்மை செய்யட்டும் அறிவாலும் நல்ல எண்ணங்களாலும் நல்ல சொற்களாலும் நல்ல செயல்களாலும் எல்லோரும் எல்லோருக்கும் நல்லதையே செய்யட்டும் எங்கும் நன்மை ஓங்கட்டும் எங்கும் நன்மை ஓங்குக எல்லோரும் இன்புற்று வாழ்க ிாஷ் ஹரி ஓ ஆதிநாஸ்மீ ஜ